பின்பு அதே போல் சதை கட்டியாகவும் ஒன்று சேர்க்கப்படும் பின்பு ஒரு வானவர் அனுப்பப்படுவார் அவர் அதில் உயிரை ஊதுவார் அவரின் உணவு அவரின் கால அளவு அவரின் செயல் நல்லவர் கெட்டவர் என ஆகிய நான்கு விஷயங்களை எழுதிட வானவருக்கு கட்டளையிடப்படும் அவனை தவிர வேறு கடவுள் இல்லாத அல்லாஹின் சத்தியமாக உங்களில் ஒருவர் சொர்க்கவாசிகளின் செயல்களாக செய்வார் இறுதியாக அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையே ஒரு முழமே இருக்கும் அப்போது அவர் பதிவு ஏடு முண்டுவிடும் எனவே அவர் நரகவாசுகளின் செயல்களை செய்து நரகில் நுழைவார் உங்களில் ஒருவர் நரகவாசிகளின் செயலை செய்வார் இறுதியில் அவருக்கும் நரகத்திற்கும் இடையே ஒரு முழம் மட்டுமே இருக்கும் அப்போது அவரின் பதிவு ஏடு முடிந்துவிடும் உடனே அவர் சொர்க்கவாசிகளின் செயலை செய்வார் பிறகு அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபிசல்லாக செல்லம் அவர்கள் கூறினார்கள் बुहारी मूं पू